வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி சேவை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சிந்து சமவெளியில் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழிதான் என்பதற்கான ஆதாரங்கள் கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் தெரிய தகவல்கள் வெளியாகியுள்ளன காவிரி விவகாரத்தில் முதல் நபராக ராஜினாமா தயார் என்று அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபுவுக்கு விமான போக்குவரத்து துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் அசம்கர் நகரில் உள்ள அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் சேகப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் மழை பாடத்திட்டம் கொண்டு குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து வருகிறது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் டெல்லி ஐதராபாத் பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் ஆகியோர் ஆலோசனை நடத்தி இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே பதினான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன பாஜக என்பது தனிநபர் கட்சியோ அம்மா மகன் கட்சியோ அல்ல லட்சக்கணக்கான தொண்டர்களின் கட்சி என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஆறு வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று காவிரி ஆலோசனை கூட்டத்தில் உறுதிபட தெரிவித்திருக்கிறோம் என்று துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சனை குறித்து விவாதிக்க சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக கூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி திருமதி ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஜிஎஸ்டி மூலம் இதுவரை தமிழகத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு கோடி வருவாய் கிடைத்துள்ளது என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளவரை உண்மையான தேர்தலை எதிர்பார்க்க முடியாது என்று இயக்குநர் ரஞ்சித் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விரைவில் நாற்பத்தி புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட என்றும் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் புதுக்கோட்டையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திறக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் எர்செல் சிக்னல் சிக்கலால் பொதுமக்களின் வசதிக்காக பி எஸ் என் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என் மீது வெறுப்பு காட்டுவோர் அதற்கான காரணம் கூற முடியாமல் ராசி இல்லாதவன் என கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற காரணமாக இருந்தவன் நான் தான் என்று வைகோ தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களையும் தடுக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் பாலேஸ்வரம் செயின்ட் இல்லத்தின் மீது நடவடிக்கை எடுக்காதது பற்றி பதினாறாம் தேதிக்குள் பதில் தர வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதியும் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பாஜக மாநில செயலாளர் கே வீட்டை முற்றுகையிட முயன்ற நூறுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கில் வரும் இருபது வரை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்ததால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் மனு தாக்கல் செய்துள்ளார் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாராஷ்டிராவில் விவசாயிகள் நடத்தி மெகா பேரணி நான்காம் நாளை எட்டியுள்ளது உதகமண்டலம் பூங்காவில் மே பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் மகர் கண்காட்சி நடைபெறுகிறது மார்ச் பதினாறாம் தேதி முதல் சினிமா படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று தமிழ் திரைப்பட கண்காணிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி முதல் அதனை ஒட்டியுள்ள இலங்கை மற்றும் தென்தமிழக கடலோரப் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக மன்னார் வளைகுடா முதல் கன்னியாகுமரி கடலோரப் பகுதிகளில் வலுவான சுழல் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் தென்பெண்ணை யாறு மிகவும் மாசடைந்துள்ளது காவிரி யாரும் மனித கழிவுகள் கலப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது தமிழகம் முழுவதும் இன்று இரண்டாவது கட்டமாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி விவசாய சங்கத்தினர் சென்னை சேப்பாக்கத்தில் மண் ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டத்திற்காக மூன்று தலைமுறைகளாக போராடி போராட்டக் குழுவினர் நேற்று மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனுடன் சந்திப்பு நடத்தினர் அவர்களின் போராட்டத்திற்கு தனது முழு ஆதரவினை தெரிவித்தார் கமல்ஹாசன் மகாராஷ்டிரா ராய்கட் மாவட்டத்தில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது பாஜக காங்கிரஸ் அல்லாத மாற்று உருவாக்க வேண்டும் என்று தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் அறிவுறுத்தியுள்ளார் புயல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரவுடி பினு உட்பட எட்டு பேர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெவ்வேறு சிறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சக்தி தேவி அறக்கட்டளை சார்பாக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் தொடங்கி வைத்தார் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டை வேறு நபரின் பெயருக்கு மாற்றிக் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா மண்டபத்தில் மார்ச் பதினொன்று முதல் பதினாறாம் தேதி வரை நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று ரஜினி மக்கள் மன்றம் அறிவித்துள்ளது இந்து சமய அறநிலையத்திற்கு உட்பட்ட கோயில்களில் மகளிரையும் அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்துடன் நற்றினையும் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்